சதாசிவாரியமியே குருபரம்ப்பாதிஸாலயும் கேஷவயணம் शूद्रपाश्य वंदे भगवपुन हुकार स्स्वंत वै ऋकार अंतुर परीयते ईश्व गुरा मूर्तिदिने व्योमव्या தஷிணா மூத்த ஓ பதிரங்கசேவ் பிஜா ஸ்திரைரங்கை துஷுவேமேவாயுந்திரோச ஸ்வூஷா விவேஷோ அரிஷனேமிகஸா ஹரிஹி வோகு நமஹி வோ ரெண்டாவது முண்டக ரெண்டாவது கண்ட ஒன்பதாவது மந்திர நைன் பித்தியே ஹயக்கி சர்வம்சையீயே சாசிய परावरे, தமிஷே பராவரே ஹிரண்மே பரோஷே விரம் ப்மன்து ஜோதிஷா ஜோதி विदो விதோ नेमा நிறூப்பந்திரேமா பாதிய தமே सर्वमितं विपाति। மதம் ப்மபாத்ணோத்தோம் பிரசத்தேதம் விவமி வரிஷம் இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம் நம்ம வந்து இது இது அத்தியாயத்துக்கு பேரு முண்டக பேரு அப்புறம் செக்ஷனுக்கு பேரு கண்ட அப்படின்னு ஆறு கண்ட இருக்கு ஒன்னொன்று ரெண்டு ரெண்டு இருக்கிறது செக்ஷன் இதுல வந்து நாலு விதமான செக்ஷன் முடிச்சுட்டோம் இப்ப வந்து நம்ம அஞ்சாவது செக்ஷனுக்கு போகணும் போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் கடந்த விஷயத்தை ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம உள்ளரை பார்த்துக்கு நேர்ச்சு பண்ணோம் ஓகே இதுல மொத்தம் வந்து நாம வந்து மந்திரம் கண்டால நமக்கு வந்து மந்த்ரா வந்து இருபத்தி ரெண்டு மந்த்ரா இருக்கிறது ஓகே ரெண்டாவது பகுதியில வந்து இருபத்தி ரெண்டு மந்த்ரா இருக்கிறது வந்து நம்ம இருபத்தி ரெண்டு மந்த்ரா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டும் நாற்பத்தி இன்னொரு இருபத்தி பாக்கி இருக்கிறது டோட்டலா அறுபத்தஞ்சு மந்த்ரா இதுல இந்த முண்டக்கோபநேஷத்துல இருக்கிறது ஓகே சோ இது இப்ப இந்த நடு பகுதியில நம்ம இருந்து ரொம்ப முக்கியமான பகுதியில இருக்கும் இப்ப நம்ம வாசிச்சது படித்தது வந்து ரொம்ப முக்கியமான பகுதி இனி போக போறதும் அதனுடைய கண்டினியூட்டி இருக்கிறது அதனால மையமான பகுதியில் இருக்கிறது தாற்பயம் வேதாந்த தாற்பயம் என்ன இருக்கிறதோ அதை பத்தின விஷயத்தை பண்ணணும் அது என்ன தாற்பயம் ஒண்ணுல இருந்து பத்தாவது இந்த ரெண்டாவது முண்டகத்துல ஃபஸ்ட் கண்டால லாஸ்ட் மந்திரம் பத்தாவது மந்திரம் அது வந்து குரு அங்கீரஸு சவுனகா கிட்ட அந்த விஷயத்தை கன்க்ளூட் பண்ற பத்தாவது மந்திரத்தில் என்ன கன்குளூட் பண்ற சோமிய சோமியாக என்ன சொல்றாரு விளங்கி கொண்டிருக்கிறதோ அந்த பிரம்மன் குகையில கண்டுபிடிச்சுக்கோ அது எங்கே இல்ல எது இருக்கிறதோ அந்த ஹிருதய குகையில இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும் அந்த பரமாத்மா தான் உன்னுடைய ஜீவாத்மாவா இருந்து சித்தாக சைத்தன்யமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி சத்து பத்தி சொல்லி சித்து உள்ளுக்குள்ள இருக்கிறது சொல்லி மகாவாக்கிய விசாரத்தை சொல்லி மகா வாக்கிய ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய விசாரம் மகா வாக்கிய விசாரம் அந்த பத்தாவது மந்திரத்தில் படிச்சத முழு செக்ஷன் முழுக்க பன்னெண்டு மந்திரமும் அதனுடைய விளக்கம் இப்ப வந்தது இந்த இரண்டாவது செக்ஷன்ல நம்ம பார்த்தது முதல் மந்திரம் முதல் ரெண்டு மந்திரம் வந்து ஐக்கியத்தை சொல்ற மந்திரம் ஓகே மகா வாக்கிய விசாரம் தத் வேத்தவ்யம் தத் வேத்தவ்யம் சோம்ய வித்தி ஏ சோம்ய அடைவாயாக வித்தினா அடைவாயாக அடைவாயாக இங்கிருந்து அங்க போய் அடையறதில்ல அறிவாயாக புரிந்து கொள்வாயாக எதை புரிஞ்சுக்கணும் புருஷ ஏவ இதகும் சர்வம் புருஷம் ஏவ இதகும் சர்வம் ஏத்தத் ஜானத்தை இப்படி அறிந்து கொள் இந்த பிரம்மன் தான் எங்கும் இருந்து பரமாத்மா ஏதத் ஞானத்தை அது ஆத்மாவாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி நீ அறிந்து கொள் அதனால இந்த ஜகத்திற்கு உபாதான காரணமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பிரம்மஸ்வரூபம் தான் உன்னுடைய ஹிருதயத்துல ஆத்மஸ்வரூபமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு ஒன்னு இப்போ உபனிஷத்தை அத சத்தியம் அஸ்தி இந்து ஜென்மத்திலேயே இப்பொழுது இங்கேயே இதை தெரிஞ்சுக்கணும் அப்பதான் வாழ்க்கை எடுத்தது பயன் அர்த்தமாகும் அப்படின்னு அங்க படிச்சோம் அதனால தத்வே தவ்யம் அதை சாத்தியமாக கொள் சாத்தியமாக கொள்ள லட்சியமாக கொள் குறிக்கோளாக கொள் அந்த பரமாத்மா ஜீவாத்மா தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும் அப்படி முதல் ரெண்டு மந்திரத்தில் எதுக்கும் குவாலிபிகேஷன் அப்போ இங்க இவர் ஆசிரியர் சொன்னோன்னு அடுத்த மூணு நாள் தகுதியை பத்தி சொல்றாரு ஓகே தகுதியை பத்தி சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் ஒரு உதாரணம் சொன்னி சொன்னார் என்ன சொன்னார் வில்லு ஏந்திய உதாரணம் இருக்கிறது வில்லு அம்பு அம்பு தான் ஜீவாத்மா ஓகே அந்த ஜீவாத்மா அம்பு ஷார்ப்பா இருக்கணும் அந்த ஷார்ப்பா இருந்தா அந்த லட்சியத்தில் போய் போய் அதுல அட்டாக் பண்ணி அதுலயே இருக்கும் முன்னே இருந்த கீழே உணந்துடும் அப்ப ஷார்ப்பா இருக்கணும் அந்த அம்பு வந்து வளர்ந்து கிளைஞ்சிருந்து போய் அடிக்காது இந்த அம்பெல்லாம் சரி பண்ணிட்டு வில்லில் இல்லாமட்டு வில்லோட சேர்த்து அந்த நான் இழுக்கணும் பின்னாடி எவ்வளவு குளம் இழுக்கிறோமோ அவ்வளவு ஆகும் சரி அதை இழுக்குறேன்னு வச்சுக்கோ இழுத்துட்டு எனக்கு லட்சியம் ஒன்று இடத்துல வேற பக்கம் அடிச்சுட்டு வச்சுக்கோ பிரயோஜனம் இருக்கு லிய குறிக்கோளை பார்க்கணும் லட்சியத்தையே பார்த்து கரெக்டா லட்சியத்தை பார்த்துட்டே இருக்கோ மாறக்கூடாது ஒரு எய்மை அடிக்கிறதுக்கு வில்ல பூட்டினா அம்புக்கே இந்த கதி அப்போ பரம்பொருள் லட்சியம் பரமாத்மா லட்சியம் இந்த ஜீவாத்மா அந்த ஷார்ப்பு இருக்க அதுக்கு என்ன சொல்லிச்சு உபநிஷத்து உபாசனாலையும் கர்மயோகத்தினாலையும் உன்னை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்திக்கோ அப்ப இந்த அம்பு சரி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ரூம் குரு அண்ட் சாஸ்திரத்தில் இருக்கணும் ஓகே வேற எங்கும் போயிடக்கூடாது என்ன வித்ரோயல் இங்க வரணும் விடணும் எதாவது விட்டாதான் வர முடியும் வர முடியாது இல்லையா அப்ப எவ்வளவுமோ புலன் இன்பங்கள்ல அனுபவிக்கிற விஷயத்தை விட்டுட்டு இல்ல பிரதிபந்தத்தில் இருக்கிற பந்துக்கள் கிட்ட இருக்கிற விஷயத்த அதுக்கப்புறம் கவனக்குறைவு இருக்கக்கூடாது சாதகனுக்கு ரொம்ப பெரிய பிளண்டர் மிஸ்டேக் கவனக்குறைவு அது இருக்கப்படாது திருப்பி திருப்பி சொல்றது அதனால அங்க குறிக்கோளை நோக்கி இருக்கணும் அப்படி தகுதியை பத்தி சொல்லுச்சு மூணு நாலு அது மாத்திர உபநிஷத்துக்கு அங்கிரசருக்கு இன்னும் போறல அவரு அவர் அஞ்சாவது மந்திரத்திலையும் இந்த தம் ஏவ ஆத்மானம் ஜானத்த இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இங்க இப்போ ரீகேப் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா சொல்றேன் என்ன சொல்லிருங்களேன் நடுவில் எங்கயோ பத்தாவது பன்னெண்டாவது மந்திரம் வந்து எங்கயோ போயிட்டு இருக்கீங்களே எல்லாத்தையும் ஒரு ரீகேப் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே தம் ஏவ ஆத்மானம் ஜானத்தை தம் ஏவ இயக்கம் அந்த ஏக்கமாக இருக்க பரமாத்மா தான் ஆத்மாவாக அறிந்து கொள் ஜீவாத்மா தான் பரமாத்மா தெரிஞ்சு கொள் அப்படி உபனிஷல் அப்படிப்பட்ட விஷயத்தை நீ அறிந்து கொள்றோம்னா அதுக்கு பேசிக் குவாலிபிகேஷன் சொல்றது உபநிஷத்து அங்கிரச அடிப்படையில ஒரு விஷயம் சொல்றாரு அது இருந்தா தான் நீ கேட் பாஸே வந்து இந்த போனோம்னா ஐஐடி அப்புறம் மற்ற எடுமு அதாவது உ பேச்சி வைஸ் அண்டு குவான்டிட்டி வைஸ் கண்ட்ரோல் பண்ணு ஓகே இங்க உபநிஷத்து சொல்றது சொல்லல குவாலிட்டி தான் சொல்றது ஆனா குவான்டிட்டி இல்லாம குவாலிட்டி வராது ஓகே எல்லாத்திலையும் குவாலிட்டி கண்ட்ரோல் சொல்லுவா அது போலதான் முதல்ல குவான்டிட்டி வேணும் அப்புறம் குவாலிட்டி இருக்கணும் ஓகேவான் என்ன முதல்ல காலையிலிருந்து ராத்திரம் வள வளம் பேசுறத குறைக்கணும் சம்மந்தம் இல்லாம பேசுறோம் இல்லையா அதெல்லாம் குறைக்கணும் குவாலிட்டி என்ன தெரியுமோ அதுக்கப்புறம் இது என்னன்னா அந்நியாக வாட்சாகா விமுச்சதே அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா கீதைய சொன்ன மாதிரி ஆத்ம சம்ஸ்தம் மன கிருத்துவா கெம் ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம் மாத்திரம் வாயிலிருந்து வரணும் சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயம் பேசணும் சத்து சம்பந்தப்பட்ட விஷயம் பேசணும் அப்படி பேசினா உன்னை சுத்தி உனக்கு உலகமே இருக்காது ஒரு பிரக்க மாட்டான் கிடைக்க மாட்டான் காலையிலிருந்து ஆத்மா பிரம்ம இப்படி பேசினா ஒரு பய கிடைக்கும் பேசிக்கோன்னு சொல்றேன் குறைச்சு பேசிக்கோம் ஜாஸ்தி பேசாதி குவாலிட்டி வரணும் இது என்ன பண்றதா இதுதான் அது என்ன பண்றது ஏஷகா அமிர்தஸ்யது பிரிட்ஜு எதனுடைய பிரிட்ஜு அமிர்தசிய பிரிட்ஜ் மோட்சத்துக்கு பிரிட்ஜு பிரிட்ஜ் நடுல ஏதோ இருக்கும் ஓடி ஓடி நம்ம பாலாறு இல்ல நல்ல காட்டாரு ஓடி என்னசாரம் பண்றமே அதுதான் குவாலிட்டின்னு சொல்றாங்க அப்போ ஆத்ம சாதகர்கள் நம்ம பேச்சுல ரொம்ப கவனம் இருக்கணும் பேச்சுல கவனம் இருந்ததா அது சத்தியமாகும் ஓகே பேச்சு மாதிரி வளவலன்னு பேச்சுன்னா இது ஆறாவது மந்திரத்தில் நிதி நிதி சொல்லப்பட்டது ஏழாவது மந்திரத்தில் அந்த பிரம்மன் எங்க இன்ஸ்டால் பண்றது ஹிருதயத்தில் அப்படிப்பட்ட ஹிருதயம் உன்னுடைய பிசிக்கல் பாடி அன்னமய கோஷால இருக்கிற ஹிருதயத்துல இருக்கிறது ஹிருதயம் என்ன அந்த ஹிருதயத்தை எல்லா நாடியருடைய மையத்துல இருக்குன்னு சொல்லிது ஓகே அந்த ஹிருதயத்தில் இருக்கிற மைண்டு அதுல வரக்கூடிய எண்ணங்கள் அந்த எண்ணத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது பரபிரம்மம் ஓகே அலைக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது தண்ணீர் அதிஷ்டானமாக இருக்கிறது சைத்தன்யம் கான்சியஸ் ஓகே அலைக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது தண்ணீர் ஓகே புரியுறதுல அலைக்கு பேசா இருக்கிறது எது தண்ணீர் அப்போ தண்ணீர் பிளஸ் நாம வேவ் பார் கரெக்டா தண்ணீர் பிளஸ் நேம் அண்ட் பார் இஸ்இல் டுவ் அப்போ இது பண்ணுங்க கான்சியஸ் பிளஸ் தாட் இருக்கா இருக்க அந்த தாட்இகல் டு சைத்தன்யம் ஓகே ஜீவாத்மா ஓகே அப்படின்னா வேவ் என்றது சும்மா நேம் அண்ட் பார் அது போல தாட்டு சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் அந்த தாட்ட வச்சு சைத்தன்யத்தை கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு இது முழுக்க சொல்றது எட்டு என்ன சொல்றது எட்டு ரொம்ப அழகாக பண்ணிடும் எப்படி இருக்கு உபனிஷத்து அதுக்கு ஒரு உதாரணம் வேற சொன்ன என்ன சொன்ன மணி சன்னி தீப்ப ஆத்மலிங்கம் மாயாபுரிகிருத்தய பங்கஜ சன்னிவிஷ்டம் சிறத்தா நதி விமல சித்த ஜலாபிஷேகை நித்தியம் சமாதி குசுமைகி ஆணர்பவா திருப்பி வராத மோட்ச பதவியை அடையறதுக்கு நான் ஆத்மலிங்கம் என்ற சைத்தன்யத்தை பூஜை செய்கிறேன் எதுல வச்சு பூஜை அரிதுவார் மாயாபுரி என்ற அரிதுவார்ல ஹிருதயத்தில் தான் ஹிருதயம் மாயாபுரி அரிதுவார் அதுல சிரத்தா என்ற நதி கங்கா ஜலம் என்ன ஜலம் விருத்தி என்ற ஜலத்தினால அத குசுமம் எது குசுமம் பிளவரு பூ இங்க தியானம் என்ற மலர்ல அபிஷேகம் நான் பூஜை பண்றேன் அப்படின்னு சொன்ன அப்போ இந்த பாடி இருக்க டெம்பிள் இந்த கோயில் இது கோயில் இருக்குன்னா அது சீக்ரெட் பிளேஸ் ஏன் சீக்ரெட் பிளேஸ் கோயில் கோயிலுக்குள்ள குடியிருக்கும் தெய்வம் இருக்கிறது அந்த தெய்வம் இருக்கிறதுனால தான் கோயிலுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த உடம்புக்குள்ள ஒரு கோயில் இருக்கிறது அதனால தான் இவ்வளவு சீக்ரெட் தான் அப்ப யுவர் பாடி டெம்பிள் அந்த ஹிருதயம் வந்து கர்ப்ப கிரகம் அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற சுவாமி ஆத்ம சைத்தன்யம் அப்படி சொல்லி இந்த மனோமயத்துக்கு பல விதமான எங்கும் இருக்கிற சைத்தன்யம் எப்படி வந்து ஹிருதயத்தில் மாத்திரம் ஒடுங்கி இருக்கிற மாதிரி இருக்கிறத எப்படி முடியும் அப்படின்ற கேள்விக்கு நம்ம என்ன பார்த்தோம்னஸ் ஹிருத்துக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா பரமாத்மா அதுதான் இருக்கிறது அங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்தானம் அப்படி சொன்ன அப்ப மைண்ட் இது இந்த கான்சியெல்லாம் இண்டிகேஷன் எப்படி சொல்றது வந்து விற்தியினுடைய அதிஷ்டானம் சைத்தன்யம் அலைக்கு அதிஷ்டானம் தண்ணீர் மாதிரி அப்படி பார்த்தோம் சரி இதெல்லாம் இப்படி நான் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த வெளியில இருக்க உபாதான காரணமாக இருக்க பரமாத்மா என்னுடைய ஹிருதயத்துல ஆத்மாவா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஜீவாத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான் என்ன பிரயோஜனம் அப்படின்றத ஒன்பதாவது மந்திர சொல்லிச்சு என்ன சொன்னாங்க கிருதய கிரந்தி பித்தியந்தே கிருதய கிரந்தி பிரித்தியே ஹிருதய கிரந்தி பத்தாவது அத்தியாயத்துல சொல்றது அதனுடைய அடையாளம் அது என்ன சொன்னோம் ஆத்ம அவித்யா கிரந்தின்னு அங்க சொல்லிச்சு இங்க ஹிருதய கிரந்தி ரெண்டு ஒண்ணுதான் ஹிருதய கிரந்தி கிரந்தி முடிச்சுன்னு பார்த்தோம் அதுலயே பழைய முடிச்சிருக்கிறது ஓல்டு முடிச்ச ஆக என்ன ஆகும் அவிழுக்கிறது கஷ்டம் அந்த நாட்டு இருக்க நாட்டி அது ரொம்ப பழசாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம நாட்டு எப்படி இருக்கிறது ஜன்மாந்திர ஜன்மாந்திரம் முடிச்சது போட்ட முடிச்சு அப்ப அழுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வெரி டிபிகல்ட் ஹிரதய கிரந்தி அப்படிப்பட்டது அழுக்கம் சர்வ சம்சையாக சித்தியந்தே சித்தந்தே அது அழிக்கப்படும் நீக்கப்படும் எல்லா இருக்க முடியாது நீ நீ வந்து இப்ப கடச்சது லாபம் அந்த சந்தேகம் இல்லாத ஞானத்தை இது கொடுக்கிறது விஷயம் கர்மானி எல்லா விதமான கர்மங்களையும் இது எடுக்கிறது என்னென்ன கர்மா இருக்கிறது சஞ்சீத்த கர்மா இருக்கிறது சஞ்சீத கர்மாவை நாசம் பண்றது ஓகே ஆகாமி கர்மாவை தவிர்க்கப்படுகிறது ஞானிக்கு தவிர்க்கப்படுகிறது ஆகாமி கர்மா அவனுக்கு கிடையாது சோ பிராரப்த கர்மா இருக்கு ஞானிக்கும் உண்டு யோகிக்கும் உண்டு பாபிக்கும் உண்டு ஆனா ஞானிக்கிட்ட அந்த பிராரப்த கர்மா வேலை ஜம்பம் சாயாது அந்த கர்மாவுக்கு சக்தி கொடுக்கிறது நாம தான் எமோஷனல் இதெல்லாம் பண்ணிடுவாங்க அதனால மூன்று கர்மாவும் இதுல போய்டும் போயிடும் அதுக்கப்புறம் என்ன சொல்லி பத்து பதினொன்னு திருப்பியும் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை பத்தி கூறி பதினொன்னு இதை பத்தி எப்படி விளங்கிக் கொண்டிருக்கிறது ஹிருதயத்தில் மைண்ட்ல அப்படி திருப்பி சொல்லு அது எப்படி பண்றது அப்படின்னா சத்தாக சித்தாக இருக்கிறது சிதாபாசன மைண்டாக இருக்கிறது சிதாபாசனம் பத்தி அறிமுகப்படுத்த அந்த சிதாபாசனாக இருக்கிற புரிஞ்சுக்கும் அப்படி புரிஞ்சுன்னு இது சரியா இருக்கும் அப்படின்றது சொல்லுச்சு சரி அப்போ இந்த கடைசியில ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை அத்விதீயம் அப்படின்னு சொல்லி பனிரெண்டுல முடிச்சது எப்படி முடிச்சது சோ அலையில அலையில இருக்கிறது மேலையும் தண்ணீர் கீழே தண்ணி அலைக்கு ஊப்பர்ல இருக்கிறது வாட்டர் அலைக்கு டவுன்ல இருக்கிறது நீச்ச வாட்டர் அலைனுடைய தட்சிண பக்கம் ஜலம் இடது பக்கம் ஜலம் நடுல சர்வத்திர ஜலம் அலைக்கு எடுத்துண்டா சர்வத்திர ஜலம் ஓகே அலைக்கு எதுக்கு போன உங்க எடுத்து போன இல்லையா இந்த செயின்ல கோல்டு செயின் தானே இதுல இன்னொரு செயின் இருக்கு கல்யாணி கோல்டு கவரிங் அது கவரிங் அது கவர் இல்ல ஒருதான் ஒரிஜினல் நகையில ஒரிஜினல் நகையில அந்த சைன்ல நகை தங்க எங்க இருக்கிறது மேல இருக்கிறது கீழே இருக்கிறது சைட்ல இருக்கிறது புரியுது அப்ப நடத்திர சூரியோ பாதி நட்சந்திர தாரகம்னா எல்லாத்தையும் ஆத்ம சைத்தன்யம் பிரகாசிக்கின்றது அப்படி பிரகாசிக்கின்ற ஆத்ம சைத்தன்யத்தை வேறு எதுனாலையும் பிரகாசிக்க முடியாது அப்படின்னு படிச்சோம் உடனே ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னா பிரகாசிக்கப்படுவது ஒன்று இருக்கிறது பிரகாசிக்கப்படுகின்ற ஒன்று இருக்கிறது துவைத்தம் இருக்கிறது எனர்ஜி இருக்கிறது பயம் இருக்கும் ரெண்டு இருந்தா பயம் இருக்கும் அதனால இந்த உபநிஷத்து டவுட் ஒரு போல இருக்கா அப்படி தெரிஞ்சிருப்பாரு உடனே கடைசில இந்த பிரம்மன் முன்னாடி இருக்கிறது பிரம்மம் பின்னாடி இருக்கிறது மேல இருக்கிறது சர்வத்திரி பரபிரம் பரமாத்மா இல்லாதது எங்கேயுமே இல்லை எல்லாமே இருக்கிறது பரபிரம்ம்தான் அப்படின்னா பரபிரம்ம்தான் இருக்கிறதுனா இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்து இல்லைன்னு அர்த்தம் அது என்னது இல்லைன்னு எப்படி சொல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது அதுதான் இவ்வளவு பக்கத்து இருக்கிற மாதிரி இருக்கிறது சன்ரைஸ் மாதிரி நீல வண்ண ஆகாய நம்ம அனுபவத்தில் இருக்கு உண்மையிலே விசாரிச்சு பார்த்தா இல்ல இல்லையா அது போல அதுக்கு ஒரு காயின் பேர் என்ன மித்தியா ஓகே இருக்கிறது வஸ்து ஒண்ணு தான் அந்த வஸ்து பிரம்மன் அந்த பிரம்மன் தான் அந்த சத்து தான் சித்தாக விளங்கிக் கொண்டது அந்த சித்து தான் நேற்று என்ன பண்ற கொட்டை பார்க்க மாதிரி உட்கார்ந்து தேர்ட் பர்சன் கிடையாது நீங்கேஷன் பண்ணி பாருங்க இந்த உபநிஷத்தை படிச்சோம் இதுதான் சென்ட்ரல் தீம் ஆஃப் எல்லா உபனிஷத்துக்கும் தகுதி வேணும் இது வரைக்கும் நான் சொன்னதை சுருக்கமா சொல்லுங்களேன் ஒண்ணுமே புரியல சுருக்கமா சொல்லுங்களேன் ஒன்னு வந்து ஐக்கிய ஞானம் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானத்தை பத்தி பேசணும் செகண்ட் என்ன அது வர்றதுக்கு தகுதி வேணும் அதனால ஐக்கிய ஞான சாதனானி யோகித வேணும் மூணாவது என்ன அதனுடைய பலன் இவ்வளவு கஷ்டப்பட்டு மூட்டு வலிக்கு உட்கார்ந்து அதுக்கு வர்றதுக்கு என்ன வேணும் ஐக்கிய ஞான பலம் ஓகே அதுக்கு பிரயோஜனம் இருக்கணும் ஞான பலம் என்ன ரெண்டு விதமான பலன் ஜீவன் முக்தி விதேக முக்தி ஜீவன் முக்தி என்ன பிரீ பிரமோஷனல் ப்ராப்ளம் அப்படியே இருக்கும் எனக்கு மூட்டு வலி அது போயிடும் விதேக முக்தி இனிமே பரபரப்பு கிடையாது பர்த்டேசாரத்திலிருந்து விடுதலை முண்டக फस्ट कंट नमे अम स्टार्द मंत्रूपर्ण सयूजा सकाय सान वृक्षम परीशस्व जाते ய பிப்ளம் சுவாத் தீஸ் நன்னியோபி அபிசாகசீத இங்க நான் சொன்னேன் ரெண்டு விதமான பிரபலமான ஒரு உதாரணம் கொடுக்குறது திருஷ்டாந்தம் இந்த உபநிஷத்துல வெரி பாப்புலர் அதுல ஒண்ணு வந்து வில்லு அம்பு பார்த்தோம் இங்க செகண்ட் வெரி பாப்புலரான ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை பத்தின விளக்கம் பண்ணும் ஓகே பிரபலமான விளக்கம் ஓகே இது சப்தாகத்திலே வந்துருத்து அந்த விளக்கம் இதுல உபனிஷத்து கொடுக்கிறதுக்கு பேஸ் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு உள்ள போனோம் ஓகே என்ன பேஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து ஒவ்வொருத்திரு ஜீவாத்மாலையும் ரெண்டு மிக்ஸிங் கலந்திருக்கிறது ஓகே ஒண்ணு வந்து சாட்சி சைத்தன்யம் இன்னொன்னு அகங்கார சைத்தன்யம் கலந்து பிளஸ்வல்யம் டு சைத்தன்யம் கான்சியஸ் ஆல் பர்வைடிங் இன்க்ளூட் இவர் பாடி ஆல்சோ எல்லா இடத்திலையும் இருக்கிறது ஓகே இந்த ஆல் பர்வைடிங் கான்சியஸ் original consciousness ஜீாத் அகங்காரமாக அது லைவா இருக்கிறது இந்த பாடி லைவா இருக்கிறது அது சாட்சி அகங்கார சைத்தன்யம் மீடியா இருக்கிறது ஓகே அப்பான்ஸ்னஸ் இருக்கிறது அப்போ சுருக்கமா சொன்னோம்னா இருக்கும் ஜீவாத்மா இஸ்இகல் பிளஸ்லக்ஷன் கான்சியஸ்மா யார் ஜீவாத்மா குப்புசாமி தான் நம்ம தான் ஓகே நம்ம தான் அந்த ஜீவாத்மா ஓகே யாரையோ படிச்சுட்டு இருக்கோம் ஒரு லா இதுல அப்ளை பண்ணணும் என்ன லா அப்ளை பண்றது அப்படின்னா இந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கிறது அப்படின்னா முதல்ல அஞ்சு விஷயம் ட்ரை பண்ணுவோம் இந்த கான்சியஸ் பாடியோட இந்த பாடியோட பார்ட்டோ அல்லது ப்ராபர்ட்டியோ ப்ராடக்டோ கிடையாது முதல்ல டோன்ஸ் இந்த கான்சியஸ்னஸ் சைதன்யம் இந்த பாடியோட பார்ட் கிடையாது அப்புறம் ப்ராப்பர்டி கிடையாது ப்ராடக்ட் கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த கான்சியஸ்னஸ் இஸ் இண்டிபெண்ட் என்டிட்டி ஓகே எதையும் சார்ந்த இது செகண்ட் விஷயம் தேர்ட் விஷயம் இந்த கான்சியது உடம்பை பிரகாசித்து லைவா பண்ணிட்டு உடம்பையும் தாண்டி இருக்கிறது ஆல் பர்வைடிங் ஆல் பர்வைடிங் யுவர் இன்க்ளூட் யுவர் பாடி மைண்ட் ஓகே அப்படி இருக்கிறது கான்சியஸ்னஸ் ஓகே அப்போ நாலாவது விஷயம் இந்த கான்சியஸ்னஸ் உடம்பு வரைக்கும் வரையறைக்க உட்பட்டது அல்ல முன்னாடி சொன்னதையே கொஞ்சம் தெளிவா சொல்றது உடம்போட இருக்கிற மாத்திரம் கான்சியஸ் இல்லை அப்படி போட்டுக்கணும் கிடையாது கான்சியஸ்னஸ் அப்படின்னா எப்படி இருக்கிறது உடம்பு அழிஞ்சாலும் அதாவது மீனிங் என்ன இந்த உடம்பு போனாலும் கான்சியஸ் இருக்கும் ஓகே இந்த உடம்புல பரவி உடம்பியும் தாண்டி இருக்கிறது உடம்போட மட்டும் இல்லை உடம்பு போனாலும் கான்சியஸ் இருக்கும் ஓகே அப்படி நெக்ஸ்ட் விஷயம் என்ன இந்த கான்சியும் விவரிக்க முடியாது அகோசரம் பிரத்யக் அனுமானத்துக்கு எல்லாத்துக்கும் பிரமாண அகோச்சரம் பிரமாணத்தினால இந்த கான்சியஸ விளக்க முடியாது இந்த புவர் கான்சியஸ் இருக்க அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது வெரி டிபிகல்ட் ஓகே ஒரு பொருள் சொன்னா அது எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும் இருக்கிறத சொல்ல முடியா ஒரு தர்ம சங்கடம் இருக்கிறது அதுக்கு ஒரு கான்சியஸ் வேணும் ஓகே அந்த கான்சியஸ்க்கு இன்னொரு கான்சியஸ் சொல்ல முடியாது அப்புறம் அந்த கான்சியஸ இப்ப இது மைக்கு இருக்குன்னு சொல்லலாம் கான்சியஸ் எப்படி சொல்ல முடியும் கான்சிய சொல்ல முடியாது என சொல்றாலும் கான்சியஸ் பீங் அது நீதான் இருக்கிற வரைக்கும் அதை அது ஒரு ஆஜெக்டா சொல்ல முடியாது நீ சப்ஜெக்டா உணரதான் முடியும் அப்படிப்பட்டது இருக்கு இப்ப வந்து இந்த எல்லா இடத்துலையும் இந்த லைட் பரவி இருக்கிறது இல்லையா இந்த கை லைட் இருக்குன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் கை தெரியறது அதுதான் லைட் லைட் நீங்க ஒரு நாளும் கண்ணால பார்க்க முடியாது நெவர் பார்க்க முடியாது இந்த கை இருக்கிறது தெரிஞ்சுக்கணும் ஆயிரக்கணக்கான அலைகள் இருக்கு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான அலைகள் இருக்கு அந்த அலைகள் எல்லாம் வந்து தண்ணீர் மீது உள்ளன அப்படி இல்லையா இந்த வாட்டர் ஜம் இருக்க அது எத்தனைகா இந்த அலைகள் எத்தனை இருக்கிறது அநேகா ஓகே அநேகா நிறைய அலைகள் இருக்கிறது ஜலம் ஒண்ணு இருக்கிறது அது போல இங்க இருக்க இப்போ ஒரு வேவ் வந்து அதனுடைய ஸ்டோரி ஆத்மானத்தை அடைஞ்ச ஒரு வேவ் ஓகே செல்ஃப் ரியலைஸ்மெண்ட் பண்ணின ஒரு வேவ் அப்படி வச்சுப்போம் அது என்ன பண்றது So I am வாட்டர் சொல்றது ஐஎம் த வாட்டர் சொன்ன அகம் சமுதிரம் அகம் அஸ்மி கரெக்டா சமுத்திரம் அகம் அஸ்மி நான் தான் அந்த சமுதிரம் சொல்லலாம் எப்படி ஐ எம் தாட்டர் செல்ஃப் ரியல் ஆச்சுன்னா சமுதிரம் அகம் அஸ்மின் அந்த வாட்டர் சொல்றதுக்கு ரைட் இருக்கா இல்லையா ஏன்னா சமுதிரம் ஆல்சோ வாட்டர் ஓகே அப்ப ஜீவாத்மா சாட்சி சைத்தன்யம் அண்டு அகங்கார சைத்தன்யம்மா இது உங்களுடைய அகங்கார சைத்தன்யத்தை நீங்க கிளைம் பண்ணலாம் அல்லது சாட்சி சைத்தன்யத்தை கிளைம் பண்ணலாம் இந்த சாட்சி சைத்தன்யத்துக்கு சமஸ்கிருத்தல வேற வேற பேர் இருக்கு சாஸ்திரத்தில் அதுக்கு என்ன ஒரு பேரு சிதாபாசன் ஓகே இன்னொன்னு பேரு சித்து பிரதிபிம்பம் சித்து பிரதிபிம்பம் இன்னொரு பேரு பிரதிபிம்ப சைத்தன்யம் இவ்வளவு சாட்சி சைத்தன் அகங்காரம் இருக்கு இந்த உங்களுடைய அகங்காரத்துக்கு இவ்வளவு பேர் இருக்கு சிதாபாசன் பேரு அல்லது சித்து பிரதிபிம்பேரு அல்லது பிரதிபிம்ப சைத்தன்யம் ரிப்ளக்ஷன் மீடியா சொன்னா இங்கிலஷ்லன் மீடியம் பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன் எல்லா இடத்திலும் இந்த மைக்ல கான்சிய எல்லா இடத்திலும் இருக்கிறது ஓகே டேபிள் சேரு கண்ணாடி இப்ப டேபிள் சேரு கண்ணாடி இருக்குன்னு இந்த சூரியன் வெளிச்ச இருக்க எதுல அதிகமா பிரகாசிக்கும் கண்ணாடியில் தான் ரிஃப்ளக்ஷன் பண்ணும் இந்த டேபிள் ரிஃப்ளக்ஷன் பண்ணாது அது போல கான்சியஸ் இருக்க ஒன்லி ஃபார் அதனுடைய சர்பேஸ் மைண்ட்ல தான் அதிகமா பிரகாசிக்கிறது மீதி இடத்துல அதனுடைய பிரகாசம் அது டல்லா இருக்கிறது தெரியறது இல்ல அது ஓகே சரி அப்படி இருக்கிறது இருக்கிறது அகங்கார சைத்தன்யத்தில் அகம்யூப்பாட்சி அத்தாட்சி அதுக்கு அத்தாட்சி இப்ப அகங்காரத்துக்கு அத்தாட்சி சாட்சி சைத்தன்யம் ஓகே ஒவ்வொரு ஜீவன்லையும் இருக்கிறது இந்த சித்து அகங்காரம் இருக்கிறது இருக்கட்டும் இப்ப சப்போஸ் கான்சியஸ் இதுலயும் இருந்து வச்சுக்கோ என்ன அகங்கார சைத்தன்ஷன் கான்சியஸ் சொன்ன இதுக்கு அகங்காரம் இருந்ததுன்னா என்ன ஆகும் முக்காலி நாற்காலி இருக்குல்ல நாற்காலி காலி உள்ளது நாற்காலி போற அப்படி சொல்லுவோம் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருப்ப அதுக்கு மைண்ட் கிடையாது அகங்காரம் கிடையாது கிடையாது Only for conscious மா சப்போஸ்க்கோம் போயிடும் பீயிங் மாத்திரம் தான் அகங்கார சைத்தன்யம் இருக்கிறது ஓகே நான் லிவிங் பீயிங் அகங்கார சைத்தன்யம் கிடையாது ஓன்லி பார் சாட்சி சைத்தன்யம் மாத்திரம் தான் இருக்கிறது Okay அதனால இது நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லா இடத்துலையும் சாட்சி சைத்தன்யம் இருக்கிறது குறிப்பா மைண்ட்ல ரிஃப்ளக்ஷன் மீடியா ஜாஸ்தி இருக்கிறது ஓகே சரி அப்போ ஜன்மா டூ இப்போ சாட்சி சைத்தன்யம் அசைய புவர் சாட்சி சைத்தன்யம் அசை முடியாது இந்த வயசானவங்க இனிமே டூர் பண்ண முடியாது சொல்லுவா நம்ம ஊர்ல வந்து கைலாசமானோஸ்வர பத்ரி ரிஷிகேஷ் போனா வயசானவங்க தான் வருவாங்க அப்படி சொல்ல உடம்புடையில போல அதனால சாட்சி சைத்தன்யம் ஒரிஜினல் சைத்தன்யம் இருக்கு அது நகர முடியாது நகரத்துக்கு எங்க இருக்கிறது ஆகாசத்தை நகர்த்த முடியாது எல்லா இடத்திலும் இருக்கிறது அப்ப நகர்ந்து போறது மைண்ட் டிராவல் பண்ண முடியும் வர் mind travel பண்ணும் mind விகாரம் சாட்சி சைத்தன்யம் நிர்விகாரம் ஓகே இப்ப ஜென்மா டு ஜென்மா போறது பாடி டு பாடி போறது சொர்க்க இந்த பூமிலிருந்து சொர்க்கத்துக்கு போறது எல்லாம் எது அகங்கார சைத்தன்யம் ஓகே இவர் அகங்காரம் டிராவல் பண்றது ஓகே அதனால தான் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி பண்றதுக்கு பூஜை எல்லாம் பண்றோம் இல்ல தர்ப்பணம் கொடுக்குறதுல யாருக்கு சாட்சி சைத்தன் அகங்கார சைத்தன்யத்துக்கா அகங்கார செய்து புரியதா அதனால இந்த சித்து அப்படியே இருக்கிறது ஓகே சித்து எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஆகாச மாதிரி ஆகாசத்துக்கு பேரு அம்பரம் அம்பரம் பேரு அந்த ஆகாசத்தில் தான் சர்வ வியாபி இருக்கு எல்லா பொருளும் எதுல இருக்கிறது ஆகாசத்தில் இருக்கு ஆகாசம் அதிஷ்டானம் எல்லா விதமான வஸ்துவும் அதிஷ்டானமாக இருக்கிறது ஆகாசம் அந்த ஆகாசத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது யம் அதனால சித்தம்பரம் சொன்னம் அம்பரத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது அதனால தமிழன் என்ன சொன்ன தமிழன் சொன்னா தமிழோட மூளை பாரு திருச்சிற்றம்பலம் சொன்ன திருச்சித் அம்பலம் அப்படின்னா எவ்வளவு பெரிய மூளை எவ்வளவு மூளை இருக்கணும் இருக்கிறதுல ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இமேஜினேஷன் எது பண்ண முடியும்னா இந்த சித்து சைத்தன்யத்துக்கு மாலை போடுறது இந்த அதிஷ்டான சிதம்பரத்துக்கு மாலை போடுறதுக்கு மாலை போட முடியாது ஆகாசத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிற சைத்தன்யத்துக்கு சித்தம்பரத்துக்கு மாலை அதுதான் சிதம்பரம் ரகசியம் சேவிச்சுக்கோங்க சொல்லுவாங்க யம் என்னம்மா போது கிடையாது அது அகங்கார சைத்தன்யம் ரெண்டு மிக்சிங் சாட்சி பிளஸ் அகங்காரம் மிக்சிங் டு ரெண்டு மிக்சிங் அதனால சரி எவ்ரி இண்டிவிஜுவல் ரெண்டு மிக்சிங் OC வந்து அன்லொகேட்டேடிங் ஆர்சி லொக்கேட்டா நீ இங்க இருந்தா அங்க இருக்கல சொல்றது என்ன இங்க இருந்தா அங்க இல்லை சொல்றது எதை சொல்றிய சொல்லி இருக்கும் என்ன சொல்றது நீ எல்லா இடத்திலும் இருக்கிறா சொல்றது என்ன சொல்றது எல்லாம் ஓசியை பத்தி சொல்றது இங்க தான் டேலி ஆக மாட்டது நான் எப்பவுமே ஆர்சியை பத்தி பேசிட்டு இருக்கேன் சாஸ்திரம் எப்பவுமே ஓசியை பத்தி பேசிட்டு இருக்கிறது கடைசியில கிளாஸ் முடிஞ்சோட இந்த ரெண்டு வார்த்தை சொன்னீங்களே அதுதான் புரியல மீதெல்லாம் புரிஞ்சு அப்போ சரியா அப்போ இதுக்காரு இது ஆல் பர்வைடிங் இருக்கிறது கான்சியஸ் இப்போ ஒரு கல்ல விட்டு எரிஞ்சா ஒரு காக்கா போகும் அப்போ?, பத்து காக்காக்கு போறதுக்கு எத்தனை கல் விடணும் அந்த மாதிரி இருக்கு அப்போ இந்த ஒரிஜினல் கான்சியஸ் இருக்க ஆத்ம சைத்தன்யம் அது வந்து இந்த இது அஸ்தி சாட்சி நிர்விகாரி அகங்கார விகாரி மாடிபிகேஷன் மாறின் ஓகே சரி இது ஏன் மாறி அடுத்த கேள்வி எவ்வளவு பிரைட்டா இருக்கிறதோ அதை பொறுத்து பிரைட்னஸ் வரும் ஓகே ஆர் சி பிரை இருக்கிறது சிலது வந்து ஜீவாத்மா சில பேர் பிரைட்டா இருக்க சில பேர் என்ன கை காட்டாதீங்க சில அது டல்லா இருக்கு சில ஆர்சி டல்லா இருக்கு மீடியா டல்லா இருக்கிறது அர்த்தம் அப்ப சத்துவ பிரதானம் மைண்ட் வெரி பிரைட் ஓகே இதுல வந்து தாமசிக்கமா இருக்கிறது அதுதான் அர்த்தம் அப்ப சாட்சி நிர்வீகார அகங்கார விகார ஓகே இப்படி கை காட்டும் போது are ஆர் அப்படி சொன்ன என்ன குறிக்கிறது அகங்காரத்தை குறிக்கிறது இங்க தான் நமக்கு travel டிராவல் பண்ணக்கூடிய அப்ப சாஸ்திரம் சொல்றது தது துவசி நீ அந்த பிரம்மன் காட்டுறது இந்த கர்வமா இருக்கிற அகங்கார்த்தி சொல்ல தெரியவா சொல்லிருக்கிறது அப்ப வேதாந்த ஸ்டடிங் இருக்கணும் ஓசியை வந்து ரெக்ககனை பண்றது எது அப்படின்னா அந்த ஓசியை ரெக்கனைஸ் பண்ற வேதாந்தி ரெகனை பண்ணுவான் ஆர்சியை ரெக்கக்னைஸ் பண்ணுவான் ரெண்டுத்துக்கும் ஓகே ஆர்சி பார்ட் வந்து வாட்சியார்த்தம் பாடி நினச்சிருக்கோம் அதனால நமக்கு புரியறதில்லை நான் வந்து இப்ப ரிஷிகேஷ் போனேன் அங்கு ஒரு சாது அந்த சுவாமி உங்க உள்ளத்துல ஒரு சித்த புருஷன் ஒளிஞ்சு இருக்கா பார்க்கும்பதெல்லாம் சொல்லுவார் சித்த புருஷன் அந்த சித்த புருஷன் பெரியவர் ஆயிட்டே அவர் ஆர்சியா ஓசியா சொல்லுங்கள் அவர் ரெண்டு கட்டா சொல்றாரு ஆர்சியும் கிடையாது ஓசியும் கிடையாது அவர் அகங்காரம் சொல்ல இல்ல ஒரிஜினல் கான்சியஸ் சொல்ல இது ரெண்டும் கட்டா அவர் என்ன சொல்றது ஜீவாத்மான ரெண்டு விஷயம் இருக்கு கட்டாமிட்டா மாதிரி கட்டாமிட்டான் என்ன கட்டாமிட்டா சாப்பிட்டிருக்கோ அந்த மாதிரி அகங்காரம் சாட்சி மா மிஸ்ர மிக்ஸிங் ஓகே அதனால இங்க என்ன பண்றது பறவைகளை பத்தி இங்க சொல்லிக் கொடுக்கிறது ரெண்டு பறவை எப்படிப்பட்ட பறவை அப்படின்னா ஒரு பறவை எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு இன்னொரு பறவை ஒண்ணுமே சாப்பிடாம அப்படியா இருக்கும் அந்த பறவை ஆனந்தமா இருக்கும் தண்ணில் தானே இருக்கும் இந்த பறவை குதுக்குலியே சாப்பிட்டு இருக்கிறது சில சமயம் அப்படியே தூக்கமா இருக்கும் இப்படி சாப்பிட்டு பறவை ஒரே மரத்தில் உள்ள ஒரே மரத்தில் உள்ள இரண்டு பறவைகள் அந்த பறவை பாட்டு தெரியல நான் சொல்ல மாட்டேன் ஒரு மரத்துல ரெண்டு பறவைகள் இருக்கிறது ஓகே ஒரு பறவை சும்மனே இருக்கிற பறவை இன்னொன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு அப்பப்ப அவதிப்படுற பறவை நமக்கு அப்பப்போ ஏதாவது ஒண்ணு மாட்டிமா ஆட்டி உழுவும் அந்த பறவை பார்ப்போம் ஓ கிளாஸுக்கு போனோம் நம்ம இது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அங்க போம் அப்படி போயின் இருக்கிறது சோ அதனால சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் இது பரவாயில்ல இன்னும் திக்கா போச்சுன்னா என்னாச்சுன்னா இந்த நம்முடைய பிரபலம் சம்சாரம் எப்படி போச்சுன்னா நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல அது வந்து ஹ் அது சிரிப்பும் வரல அழுகையும் வரல உச்சசாயில இருக்கான் சில பேர் சிரிக்கவும் போயிடுவார் அகங்காரம் அகங்கார்க்க அது அகர்த்தா போக்தா ஓகே அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது சுகதுக்கழம் ஓகே அப்படிப்பட்டது என்ன மாதிரி பழம் சாப்பிடுறது அப்படின்னா அது சுகதுக்கழத்தை சாப்பிட்டு அதனுடைய போக்தா பண்ணிட்டு இருக்கிறது அதனால பகவான் என்ன சொல்றாரு இந்த சாட்சி பறவை எப்படிப்பட்டதான் அது அகர்த்தா அபோக்தா அதனால சுகத்துக்கும் அது அனுபவிக்கிறதில்லை சர்வ கருமோணி மனசா சந்யாஸ்தேசு கம்பசு நாரே புரே தேகி நைவ குர்வண்ண அவனுக்கு ஒன்பது இருக்க சாட்சியாக இருக்கிறான் அவனுக்கு எதுவும் கிடையாது அப்போ யாரு அகங்கார பறவை கர்த்தா போக்தா சுக துக்கி சாட்சி பறவை எப்படிப்பட்டது அது சுகதுக்கீத ஓகே ஓகே இது இதை தான் இங்க சொல்றது இப்ப சுக துக்கம் எப்படி வருது நமக்கு சுகம் வந்து கொஞ்சமா இருக்கும் அதுக்கப்புறம் தூக்கம் நடுல ஒரு சுகம் ரெண்டு துக்கத்துல ஒரு சு கிடை காரத்தை விட்டு சாட்சி கிளைம் பண்ணி சொல்ல வருது உபநிஷத்து அதனால ஆசிரியர் ரெண்டு பறவைகள் ரெண்டு பறவைகள் எப்படிப்பட்ட பறவைகள் ஆர் சி ஓசி பறவை உக்கார்ந்து இருக்கிறது அகங்காரம் சாட்சி பறவையானது அந்த மரத்து எங்க உட்கார்ந்து இருக்கு சாயூஜா சாயூஜா ரெண்டும் சேர்ந்து எப்பயும் இருக்கிறது எப்பவுமே சேர்ந்திருக்கிறது ஓகே இப்போ ஆல் பர்வைடிங் ஆகாசம்னா இவர் வீடு ஆகாசத்தில் இருக்காது இல்லையா எங்கெல்லாம் வீடு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆகாசம் இருக்கும் ஓகே டெஃபினட்டா எங்கெல்லாம் ஆகாசம் இருக்கோ வீடு இருக்காது எங்கெல்லாம் வீடு இருக்காங்க அகங்காரம் எங்க இருக்கிறதோ அந்த சாட்சி சைத்தன்யம் இருந்தாக தன்மை அப்படின்னு அர்த்தம் அது என்ன அது ஒரே விதமான தன்மை இருக்கணும் எப்படி இருப்பாங்க ஒரே கருத்து இருக்கிறவர்கள் இந்த சாட்சி சைத்தன்யம் அகங்கார சைத்தன்யம் சிமிலர் எப்படி சிமிலர் ரெண்டும் பிரைட்டா இருக்குறைச்சுப்ளிகேட் இந்த அகங்காரம் தான் ஆத்ம சைத்தன்யத்தை மறைச்சிடுது சில சமயம் வந்து ஒரிஜினல மறைச்சிடும் இந்த இது இந்த அமெரிக்கன் இந்த இருக்க டைமண்ட் அமெரிக்கன் டைமண்ட் ஒரிஜினல் டைமண்ட் விட பல பல படம் இருக்கும் இந்த ஒரிஜினல் டைமண்ட் கொஞ்சம் லைட்டா டல் இருக்கும் அப்படி மறைச்சிடும் சிலதெல்லாம் அவ்வளவுக்கு பற்றி கொண்டிருக்கிறது அதுல இருக்கின்றன எங்க இருக்கின்றன சமானம் விரக்ஷம் பரிசாத்தே அந்த மரக்கிளையில் இரண்டும் இருக்கின்றது ஒண்ண பழத்தை சாப்பிட்டு அத்தினா சில பேர் வச்சு ரொம்ப இன்வால் சாப்பிட்டு எப்ப பார்த்தாலும் இந்த சேலத்தில் ஒரு குரூப் இருக்கிறது எப்படி அவங்க சாப்பிடறதுக்காக பிறந்த குரூப் அது ஓகே அந்த குரூப் நீங்க நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் எங்க அந்த குரூப் தெரியும் சாப்பிடுறதுக்கே பிறந்த ஒரு குரூப் அது அந்த மாதிரி இந்த பறவை இருக்க எப்ப பார்த்தாலும் பிப்பளம் என்ன பழம் எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு இருக்கிறது சாப்பிடுறதுன்னா என்ன எப்ப பார்த்தாலும் இந்த ஜாக்கிரத்து சொப்பனை எல்லாத்திலையும் பிராரத்த கர்மா அதுக்கு ஓயாத கர்மம் ஒரே ஒரு நேரத்தில் அதுக்கு கர்மம் கிடையாது எப்பன்னா தூங்குற நேரத்தில் கிடையாது மற்ற எல்லா நேரத்திலையும் ஒண்ணு பிராரப்த கர்மத்தை அனுபவிக்க வேண்டியது புது கர்மத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றது இன்கிரீஸ் பண்ணிடு டைம் டூட்டி போட்டு போட்டு வேலை செய்யறது ஓகே அதனால தான் சில பேருக்கு சொப்பனத்துல கூட அபிஷேகம் பண்ற மாதிரி ரொம்ப ரேரா சில பேருக்கு வரும் சில பேருக்கு வந்து எர்ம மாடு வந்து நிற்கும் காலையில நாலு மணிக்கு பிராரப்தோம் சம்ஸ்காரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்திருக்கும் அதனால தான் ஜபங்க சொல்லணும் பண்ணினா தான் சம்ஸ்காரம் சரியா இருக்கும் ஓகே அந்நியம் அனஸ்னன் அபிசாக்கீதி இன்னொரு பறவை எப்படி இருக்கிறது சாட்சியா அத பார்த்து பண்ணிட்டே வா திருப்பி என்கிட்ட வந்தாகணும் சாட்சியா பார்த்து அது ஒண்ணு அகர்த்தா அபோக்தா ஒண்ணு பண்றது இல்ல அதனால அதுக்கு சுக துக்க அதிதகா அதனால சோ இந்த ரெண்டு கலையில இருக்கிறது ஒரே கலையில தான் இருக்கிறது வேற வேற எங்கில இருக்கு அதுல சாட்சி சைத்தன்யமும் அகங்கார சைத்தன்யம் ரெண்டும் இருக்கிறது இது கிளாஸ்ல கேட்க கேட்க கேட்க அகங்கார சைத்தன்யத்துல இருந்து யூ நீ யாருன்னு கேட்டா அதுல இருந்து டிஸ்மிஸ் பண்ணி சாட்சி சைத்தன்யம் கிளைம் பண்ணிட்டா மோக்ஷம் அப்படின்னு உபநிஷத்து சொல்லப்படுறது எப்படி சொல்லப்படுறது அத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ண ஓம் பூர்ணமதூர் நமிதம் பூர்ணா பூர்ணமுதே போர் நியூர் நமாதாய பூர்ணமேவா ம்ா ஹரிோம் ஸ்ரீருோ நம ரி ஓ